வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி ஆறுநூற்றி செய்தி சேவை நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் நான்காம் நாள் கிழமை, இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் சூழல்களுக்கு இடையில் நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவை கூட்டத்துக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மேயர் தேர்தலை மறைமுகமாக நடத்துவதற்கு அவசர சட்டம் கொண்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்தனர் ரயில்வே சுரங்க கிழக்கு தாம்பரத்திலிருந்து மேற்கு தாம்பரம் வரை நீட்டிக்க வேண்டும் என திமுக முதன்மை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான டி ஆர் பாலு வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை பதிவேட்டை சரி பணி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது இதை முன்னிட்டு கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சென்னை அரசு மருத்துவர் வெங்கடேசனின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ தயாரித்த கார்டோசாட் மூன்று செயற்கைக்கோள் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பதிமூன்று நானோ வகை செயற்கைக்கோள்கள் பி சி நாற்பத்தி ராக்கெட் மூலம் வரும் இருபத்தி தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது பணிச்சரிவில் சிக்கி ராணுவ வீரர்கள் மற்றும் போர்ட்டர்கள் உயிரிழந்துள்ளது வேதனை அளிப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அப்பல்கலைக்கழக தலைவர் கடிதம் எழுதியுள்ளார் இதனிடையே டெல்லியில் போராட்டம் நடத்தி நேரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்போது வரை தென்மேற்கு பருவமழை போன்ற இயற்கை சீற்றங்களால் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன மேலும் எட்டு லட்சம் வீடுகள் சேதமடைந்தன தமிழகத்தில் விளைநிலங்களின் பாதிப்பு குறித்த புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லை என மக்களவையில் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காஷ்மீர் விவகாரத்தால் இந்தியா இந்தியாவுடனான தபால் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய கடற்கரையில் கடல் மட்டும் எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது என மத்திய அமைச்சர் பாபுல் சுப்ரியோ நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் வாட்ஸ்அப் விவகாரம் தொடர்பாக இன்று தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை நடத்துகிறது தனிநபர் உரிமையை பரிக்கும் விதத்தில் வாட்ஸ்அப்பில் உளவு பார்க்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 15 பதினைந்து பேர் பலியான்கள் ஒன்பது பேர் காயமடைந்தனர் வடகொரியாவில் விமானப்படை மற்றும் விமான எதிர்ப்பு படையைச் சேர்ந்த பாராசூட் வீரர்களின் ராணுவ பயிற்சி நடைபெற்றது இதை அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் நேரில் ஆய்வு செய்தார் தைவான் தேர்தலில் சீனா ஒவ்வொரு நாளும் தலையிடுகிறது என அந்நாட்டு அதிபர் சா யிங் வென் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் பதினாறு ஊழியர்களையும் மூன்று கப்பல்களையும் கடத்தியதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது மடகாஸ்கரில் செல்போன்களுக்கு சக்தி அளிக்க பயன்படும் மைக்கா கனிமத்தை அகழ்ந்து எடுக்கும் சுரங்கங்களில் மூன்று வயது சிறுவர்கள் முதல் பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் நூறு டிகிரி வெப்பத்தையும் தாங்கி நாளொன்றுக்கு பதினாறு மணி பணியாற்றி வருவது தொடர்பான அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தென் சீன கடல் பகுதியில் ராணுவ பலத்தை காட்டும் வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்காவிடம் சீனா கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் தஜிகிஸ்தான் நாட்டில் நடைபெற உள்ளன இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்